ீிாமூர் சுந்திரூத்திரம்ீம்ாஷியம் மேஷி கமாக்காஸ்வே அவரி ராமக்காயே நம பவித்தம் சரி பவித்தம் ஜீவன்தஸ்வியை தயோ நமோ நம நமஸ்யா விவேகனந்தித்வாமித்தபாரிணே ஆனந்தனம் பிரசன்னம் போதஸ்வம் நஜபாவயிரமீடியம் பைம் ஸ்ரீச்சிபாந்தம் நமா பரமாந்தம் சுத்தவித்தைர்னோஸ்நியம் மேவச்சமேவ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 சொல்லாமற் அவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் ஓயன்பர்களே இறைவன் அருளாலும் குருவினுடைய கருணையினாலும் வாழ்க்கைக்கு பயனுள்ள நல்ல கருத்துக்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை இன்றும் இறைவன் நமக்கு நல்கியிருக்கிறார் நாம் எடுத்து கொண்ட தலைப்புக்கு இணங்க அறத்தான் வருவதே இன்பம் என்கின்ற தலைப்புக்கு ஏற்ப தொடர்ந்து நாம் கருத்துக்களை சிந்திப்போம் நேற்று முகமுறையாக சில கருத்துக்களை ஒருவாறு கூறியிருக்கிறேன் அதை சுருக்கமாக நினைவுபடுத்திவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தலைப்புக்கேற்ற முறையிலே கருத்துக்களை நாம் ஆழ்ந்து சிந்திக்கலாம் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஜீவன் என்று பெயர் நம்முடைய சாஸ்திரங்கள் அப்படிதான் நமக்கு சொல்லி இருக்கிறது நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நம்பிக்கை நிறைய இருக்கிறது நமக்கு எத்தனையோ பிறவிகள் இருந்திருக்கின்றன இப்பொழுதும் மனித உடல் நமக்கு மீண்டும் ஒரு முறை தரப்பட்டிருக்கிறது இந்த மனித உடலை சரியாக பயன்படுத்திக் என்றால் மீண்டும் மனித உடல் கிடைப்பது எப்பொழுது என்று நம்மால் கூற முடியாது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே ஆதிசங்கரர் விவேக சூடாவணி என்ற நூலிலே இந்த கருத்தை சொல்லுகிறார் மனிதனுக்கு அதாவது ஒரு ஜீவனுக்கு மூன்று விஷயங்கள் கிடைப்பது மிகவும் அரிது ஒன்று மனித பிறவி இரண்டாவது முக்தியில் நாட்டம் மூன்றாவதாக நல்ல குருநாதருடைய சேர்க்கை சத்குருநாதருடைய தொடர்பு சம்பந்தம் துர்லபம் திரயமேவைத்த தெய்வானுகிரக ஹேதுக்கம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா மனுஷன்மா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்கலபம் அப்படியே மனுஷ ஜென்மா கிடைச்சாலும் அந்த மனுஷ ஜென்மாவை மனித பிறவியை அந்த புரிந்து கொண்டு தர்மத்தை கடைபிடிப்பது கடவுளை வழிபடுவது வாழ்க்கையினுடைய உயர்ந்த குறிக்கோளாகிய மோட்சத்தை விரும்புவது இவைகளெல்லாம் அமைவது மிக மிக துர்லபம் அப்படியே மோட்சத்தை நாம் விரும்பினாலும் கூட அந்த மோக்ஸ்வரூபத்தை நமக்கு புரிய வைக்கக்கூடிய சத்குருநாதர் கிடைப்பது அதிலும் துர்லபம் ஆக இந்த மூன்றும் நிறைய புண்ணியம் பண்ணி இருந்தா தான் கிடைக்கும் ஆதிசங்கரர் நம்முடைய தேசத்துல நமக்கு எல்லோருக்கும் இந்த பாரத தேசத்துல வைதிக மதத்துல இந்து மதத்துல சனாதன தர்மத்துல நமக்கு எல்லோருக்கும் முக்கியமா தெரிந்து கொண்டிருக்க தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் நம்ம ஏதோ இன்னைக்கு புதுசா உடம்பு எடுக்கல நிறைய உடம்பு எடுத்தாச்சு எல்லா பிறப்பும் பிறந்து எத்தனையோ ஜென்மாவை எடுத்து இழைச்சு போனேன் மாணிக்க வாசகர் பாடுகிறார் மணலை அளவிடின் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம்னு அருணகிரிநாத் பாட்டில் பார்க்கிறோம் அநாதி அவித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்கரே விசித்ரா கர்மகிபி விசித்திராசு பசுபக்ஷி மிருகாதி யோனிஷுனா அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணிய கர்ம விசேஷ இதானியந்தன மனுஷன்ம பிராப்தவதா மமான சங்கல்பன்றம் அதாவது எத் எந்த காலத்தில் ஆரம்பிச்சதுன்னு தெரியல இந்த வாழ்க்கை சம்சார சக்கரத்துல எத்தனையோ விசித்திரமான உடம்பெல்லாம் நான் எடுத்திருக்கேன் எத்தனை தடவை கொசுவா பிறந்திருப்பேன்னு தெரியாது ஏன்னா இப்போ அது கடிச்சிருக்கு அதனால எத்தனை தடவை நம்ம கொசுவா பிறந்திருப்போம்னு தெரியாது எத்தனை தடவை நம்ம புல்லா புறந்திருப்போம் தெரியாது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி கர்ம கத்தி எத்தனையோ ஜென்மங்கள் நமக்கு வந்திருக்குலாம் இன்னும் எத்தனை ஜென்மா வருமோ தெரிய வீட்டையில நிறைய இடங்கள்ல பாக்குறோம் கிருஷ்ணர் கத்தியை பத்தி பேசுறார் ஊர்தி சத்வஸ்தாக மத்திய திஷ்டந்தி ராஜசாகா ஜகன்யகுண விரத்திஸ்தாக ி தாமசா அதாவது நல்ல உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மேலான தேவனோ தேவசரீரத்தை அடிவா அடைவார்கள் சில பேர் அப்படியே மற்ற கர்மம் இதே இந்த உலகமே சாஸ்வதம் நினைச்சுன்னு இருக்கும் எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தில் இருக்க தெரியாது நேற்றுக்கே அதை சொன்னேன் உடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் பிரச்சனையே என்னன்னா இந்த நிலையாம புரியலை அதனால்தான் எல்லா விதமான மனக்குழப்பங்களும் இந்த சரீரம் அசாஸ்வதம் பகவான் கீதையில் ஒரு இடத்துல சொன்னார் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்துவா அனித்யம் அப்படின்னு சொன்னால் என்னைக்கு வேணாலும் இந்த சரீரம் போயிடும் இந்த இடத்துல லோகம்ங்கிறதுக்கு தேகம்னு அர்த்தம் இந்த லோக சப்தத்துக்கு அந்த இடத்துல தேகம்னு அர்த்தம் அதுக்கு ஆக அனித்யம் அசுகம் லோகம் இந்த உடம்பு அனித்தியம் நிலையில்லாதது பெரியவங்க ரொம்ப விளக்கம் சொல்லுகிறார்கள் இது நிலை இல்லாதது எனவே காலத்தை வீணாக்க கூடாது மனித பிறவியில் ஒரு காலத்தை துளியும் வீணாக்க கூடாது இது மனித பிறவியில் இருக்கு அனித்யம் சொன்னத்தினால அசுகம் சொன்னதுனால இந்திய சுகத்தை நாடக்கூடாதுன்னு அர்த்தம் சொன்னார் ஒரு மகாத்மா இந்த சரீரம் வந்து சுகம் மாதிரி தெரிகிறது எனவே இது அசுகம்தான் எனவே புல நின்பத்தை நாடக்கூடாதுங்கிறது அசுகம் சொல் குறிக்கிறதுன்னு சொன்னார் அனித்யம் சொல்றதுனால இது வந்து வீணாக்க கூடாது என்ற கருத்து பெறப்படுகிறது அசுகம் என்றதால் புல நின்பங்களை நாடக்கூடாது என்ற கருத்து விளங்குகிறது எனவே இந்த சரீரத்தை அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை அடைந்திருக்கிற நாம் ஈஸ்வரனை போற்ற வேண்டும் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுதல் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணாதார் பெருதற்கரிய பிராணிகளெல்லாம் பெருதற்கரிய பேர் இழந்தாரே திருமந்திரம் சொல்லுகிறது ஜென்மா வந்து ரொம்ப அபூர்வமாக கிடைச்சதப்பா மனுஷன்மா பெருதற்கறிய பிறவியை பெற்றும் இவ்வளவு கிடைச்சும் பெருதற்கரிய பிரானடி பேனாதார் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது ஈஸ்வர பக்தி பண்றது பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேர் இழந்தாரே ஜீவராசிகளுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை கிடைச்சத நம்ம என்ன பண்றோம் விடுகிறோம் நிறைய இதை பற்றி சொல்லுவது உண்டு நிறைய புண்ணியம்ங்கிற பணத்தை கொடுத்து இந்த உடம்புங்கிற படகை துன்பங்கிற கடலை தாண்டத்துக்காக பெற்றிருக்கிறோம் இந்த படகு உடஞ்சு போறத்துக்குள்ள துன்பங்குற கடலை கடந்துடுன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுது மகதா புண்ணிய பண்ணியேன கிரீத்தேயம் காயநோஸ்வயா பாரம் துதே தும் தரஜாவன்னித்யே இது வந்து உடம்பு ஒரு படகம் ரொம்ப புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து மனுஷ சரீரங்கிற படகை பகவானுடைய அனுகிரகத்தினால் பெற்று இருக்கிறோம் இது எப்போ உடஞ்சி போகும் தெரியாது என்றைக்கு என்ன வியாதி வரும்னு தெரியாது ஏதோ லேஸாக வலிக்கிறதுன்னு டெஸ்ட்டுக்கு போவோம் உள்ளுக்குள்ளே மூணு பிளாக் இருக்குபாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கேயே இருக்கணும் அப்புறம் நம்ம போகணும் நமக்கு ரூபாய் செலவு நமக்கு ஒரு ஆள் எடுபடி அப்புறம் மனசில் வேறு துக்கம் ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம் பகவான் இதை கவனிச்சு வேற பார்க்கணும் அதனால எவ்வளவு எத்தனை சீக்கிரம் வந்து நம்ம இந்த ஜென்மாவை பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்திக்கணுங்கிற வாய்த்ததோர் நுந்தமக்கு இப்பிறவி இதனை மதித்திடுமின்னார் திருநாவுக்கரசர் உங்களுக்கு என்னமோ புண்ணியம் என்னதுனால வாய்த்ததோர் நுந்தமக்கு இப்பிறவி இதனை மதித்திடுமின் வாய்த்ததோர் நுந்தமக்கு இப்பிறவி இதனை மதித்திடுமின் இதை மதியுங்கள் நிறைய பேர் நம்ம நினச்சிருக்கோம் என்னை யார் மதிக்கிறா நம்மளை ஒன்றும் கேட்குறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம் பகவான் நம்மளை மதித்து தானே இந்த சரீரத்தையே கொடுத்துருக்கார் நம்மளை யாரும் மதிக்கலைன்னா நமக்கு ரொம்ப பாகியம் சொல்லப்போனால் வம்பே இல்லை எவனும் வரமாட்டான் பகவானை தியானம் பண்ணிவிட்டு ஆனந்தமாக இருக்கலாம் ஆனால் தெரியாது அது தெரிஞ்சாலே இந்த வார்த்தையை சொல்கிறான் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டே இல்லை மரியாதையே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணமெல்லாம் இருக்கு பகவான் எவ்வளோ அன்பு வச்சு நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார் போற்று என் வாழ் முதல் ஆகிய பொருளேன்னு மாணிக்கவாச்சு மன்னகத்தை வந்து வாழச் செய்தானே விண்ணகத்தேவர்களே இங்க வந்து பிறக்கிறாங்களா விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனது ஒழுப்படி யோங்கள் மன்னகத்தை வந்து வாழச் செய்தானே இவ்வளவெல்லாம் பெரியவங்க சொல்லி இருக்காங்க பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ சம்பிராப்தே சந்நிகித்தே காலே நகி நகி காலக்ஷேபோன கர்த்தவியா க்ஷீணம் ஆயு க்ஷணே க்ஷணே யமச கருணாநாஸ்தி கர்த்தவியம் ஹரிக்கீர்த்தனம் அதாவது இந்த காலத்தை வீணாக்காதே ஆயு கஷீணம் ஆயுஹு க்ஷணே க்ஷணே ஒவ்வொரு க்ஷணமும் ஆயுசு க்ஷீணமாகிகிண்டே இருக்கு யமதர்மராஜாட்டி நமக்கு எல்லாம் இழக்கிற போதுதான் இதோட பெருமையே தெரிய ஆரம்பிக்கிறது உண்மை எது இருக்கோ அப்போ இருக்கிற போது அதோட மகிமை தெரியாது அது இல்லாத போதும் அதோடய மயிமை தெரியும் நிழலோட அருமை வெயில்தான் தெரியும்னு சொன்ன அதே மாதிரி இந்த சரீரத்தை நோய் வர்ற போது தான் இந்த சரீரத்தினுடைய பெருமை எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் இதை வந்து சரி பண்ணுறதுக்குள்ளே போரும் போறது அப்போ நமக்கு இழக்கிற போதும் அடடா ஆரோக்கியம் எவ்வளோ உயர்ந்தது இந்த ஆரோக்கியத்தை நம்ம இழந்துட்டோமே அதை திரும்ப பெற முடியுமா அப்படின்னு தோன்றுகிறது எதுவுமே இருக்கிற போது பைய பணம் நிறைய இருக்கிறபோது கண்ணு ஒன்று தெரியாது பணம் இல்லாத போது ஒவ்வொன்று கத்துவான் அப்போதான் பணத்தோட பெருமை தெரியும் பணம் உன்னிடம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாதுன்னு பணம் உன்னிடம் இல்லை என்றால் உன்னை யாருக்கும் தெரியாது அப்படி எல்லாம் நம்ம ஊர் ஆட்டோ பொன்மொழிகள் இப்போ வந்து எதுனா எது இருக்கிற போது அதோட மகிமையே தெரியாது அது இழந்த பிறகு அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவோட பெருமை தெரியாது செத்து போன அப்புறம் பெரிய ஃபோட்டோ வச்சு சமாதி நினைவு வேலையெல்லாம் கட்டிடுவாரு தெரியவே தெரியாது அதே மாதிரி இந்த மனுஷரீரத்தோட பெருமை எப்போ தெரியும்னா அது அது அது போகிற ஐயோ போச்சே இனிமே கிடைக்குமா இந்த சரீரம் இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் கொடுப்பாரா பகவான் நான் பண்ணியிருக்கிற புண்ணியம் பாபங்கள்லாம் கொஞ்சமாக நெஞ்சமாக இனி என்ன வரப்போகிறதோ வரிசையாக நிற்கும் நாய் சரீரமாக பேய் சரீரமாக புலி சரீரமாக அந்த யாத்தனா சரீரம் நிற்கிறதுன்னு வச்சு கூட ஏன்னா நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு கிளம்புற போது நியாயமான மரணத்தில் நியாயமான மரணத்தில் ஒழுங்காக பிராரத கர்மம் முடிஞ்சு ஒழுங்காக சாகிற சாவில் ஒரு சரீரம் ரெடி ஆகிடுமா சூக்ஷமான ஒரு ஸ்தூர சரி நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுக்கு மேலே யாத்தனா பேர் அந்த சரீரத்தை அது வந்து ரெடி ஆயிடுத்துன்னு தெரிஞ்ச பிறகு தான் இதுக்குள்ளேருந்து இது போகும் இந்த ஜீவன் அந்த சரீரம் ரெடி ஆயாச்சு அப்படின்னா உடனே அந்த சரீரத்துக்குள்ளே அது போயின பிறகு தான் இது அது விடும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பத்து நாள் இருக்கும்னு கருட புராணம் சொல்லுகிறது அதுக்கப்புறந்தான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லுகிறது எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்கக்கூடாது எல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன் நம்ம பெரியவங்க அதில் ரொம்ப பரம விஸ்வாசத்தோடு சொல்லியிருக்காங்க அது வாஸ்தவம் இல்லாத சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ம யோகி பிரத்யட்சம் நம்ம மாதிரி இருக்கிற சாதாரண ஜனங்களுக்கு புரியாது அது யோகிக்கு பிரத்யட்சம் அது சாஸ்திரி சாஸ்திரத்துக்கு பிரத்யக்ஷம் அது இல்லை அது அகால மரணமெல்லாம் அடைஞ்சால் விஷம் சாப்பிட்டு இந்த பாம்பு கடிச்ச சாகிறது கிணத்துல விழுந்துச்சாகிறது தண்ணி என்ன இந்த அக்க அப்பமிருத்தியுக்கெல்லாம் அந்த சரீரம் இருக்காது சடனாக இந்த உடம்பும் போயிடும் அப்புறம் அந்த ஜீவன் சுத்த ஆரம்பிக்கும் அதுதான் பிசாச்சு பேயின்லாம் சொல்லியிருக்கும் எதுக்கு எதை சொல்றேன்னா உங்களுக்கு பிசாஜு பேய பத்தி சொல்றதுக்காக சொல்லலை இந்த சரீரம் ரொம்ப அபூர்வம் சொல்றதுக்காக சொல்ல இந்த ஜீவனுக்கு இந்த உட உயிருக்கு இந்த உடல் கிடைத்திருப்பது பெரிய பாக்யம் இதைத்தான் நம்ம அடிப்படை மனிதப் பிறவியினுடைய மேன்மையை மனசுக்குள்ள ஆழமா பதிக்கணும் ஒரு நாளும் பிறவியை வீணடிக்க கூடாது என் சந்தோஷத்தை நான் கெடுத்துக்கூடாது துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்துடுவோம் இன்பமே வேண்டு நிற்போம் யாவும் அவள் தருவாள் நம்பினார் கெடுவதில்லை நான்கு வரை தீர்ப்பு அம்பிகையை அதிக வரம் பெறலாம் எல்லாம் பொய்யா அப்ப இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் இத முதல்ல இந்த பாயிண்ட புரிஞ்சு இது அடிப்படை அஸ்திவாரம் இந்து மதத்தின் அடிப்படை நம்பிக்கை இது கட்டடம் அறத்தான் வருவதே இன்பம் உங்களுக்கு புரியணும்னா இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் வள்ளுவரே சொல்றார் அந்த குரலை நான் இப்ப சொல்றேன் திரும்ப இன்னொரு விளக்குவேன் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா வள்ளுவர் ரெண்டே ரெண்டு தான் நம்ம இறந்த பிறகு நம்ம கூட வருங்கிற ஒன்னு நாம பண்ண புண்ணிய பாப்போம் இன்னொன்று நாம படிச்ச படிப்புங்கிற ஒருமை தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பிடி அப்போ அன்றறிவான் என்னது அறஞ்சு நாளைக்கு பார்த்துக்கலான் நினைக்காம செஞ்சு மற்றது என்னன்னு கேட்டா தர்மஸ்தம் அனுகச்சதி தர்மந்தான் அவன் பின்னாடி போகும் பாபமும் பண்ணியிருந்தா அதுவும் போகும் அதனால தான் என்ன சொல்லுகிறார்கள் உயிருக்கு இறைவன் இந்த உடலை வழங்கி இருக்கிறான் மனித உடலை ஏன் இந்த மனித உடலுக்கு மாத்திரம் சிறப்புனா அதுதான் இப்படி ஞான வேள்வியெல்லாம் நடத்தி கேள்வி கேட்கும் ஏதாவது அனிமல் ஏதாவது நடத்துறதா பார்த்தீங்களா ஏதாவது ஒரு சிங்கமோ புலியோ கரடியோ மாடோ இங்கே இருக்கிற மாட்டுப்பண்ணையில் இருக்கிற மாடெல்லாம் நமக்கு ஒரு சத்சங்கம் நடத்தினா என்ன அப்படின்னு அது எதாவது நினைக்குமா அது அதெல்லாம் வந்து அந்த விவேக சக்தியே அதுக்கு வழங்கப்படல நமக்கு மாத்திரம்தான் அந்த விவேக சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விவேகசக்தி இது நேற்றுக்கு இதெல்லாம் சொன்ன விஷயம் அந்த விவேகசக்தி கொடுக்கப்பட்டுருக்கு அந்த விவேகசக்தியை வந்து அழகாக உபயோகம் பண்ணிக்கிறதுக்கு சாஸ்திரமும் ரெடியாக இருக்குது திருவள்ளுவர் தயாராக இருக்கார் சொல்லி கொடுக்குறதுக்கு மகான்களெல்லாம் தயாராக இருக்காங்க நம்ம தான் அதுக்கிட்ட போகணும் எப்படி நிழலை தேடி ஒருத்தன் வந்து பழிப்போக்கன் நிழலை தேடி மரத்துக்கிட்ட போறானோ அப்படி நாம தான் என்ன பண்ணணும்னா பெரியவங்க சொன்ன வார்த்தைப்படி வாழணும்னு நினைக்கணும் கஷ்டம் வந்தால் ஜோசியர்கிட்ட போகிறது மாத்திரம் தான் பண்ணிட்டுருக்காங்க ஏதோ போகிறது இப்போ இருக்க சுவாமியை வேண்டியது இது பண்ணுறது அதோடு நிறுத்திட்டுருக்காங்க இது வந்து சனி வந்து எல்லாேருக்கும் பொதுவாகவே பிடிச்சிருக்கு எல்லாம் சொன்னால் சனி என்ன ஒரு ஒருத்தருக்கு ஒரு வந்து பிறக்கிற போதே லக்னத்தில் சனின்னா ஒருத்தன் லக்னத்தில் சனிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க அது லக்னத்தில் சனி இருந்தால் அது அவ்வளோதான் காய்ச்சு குழுக்க அப்படி தான் இருக்கும்பா அப்புறம் வந்து இந்த கோச்சார சனின்னு ஒன்று வந்து மூணு ஏழரை வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தான் மாறிண்டு வரும் அதில் வேற மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி முதல்ல வந்து அது மங்குமா அப்புறம் அது பொங்குமா அப்புறம் சாகடிக்குமா மரணசனியா இது ஒரு சனி இது போறாதுக்கு அஷ்டமத்து சனி இப்பெல்லாம் ஜோசியர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அஷ்டமத்த சனிக்கு குச்சனூருக்கு போ ஏழரை சனிக்கு திருநள்ளாருக்கு போன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நான் இதெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை இது மாத்திரம்தான் ஆன்மீகமாக ஹிந்து மதமா என்ன இதுக்கு மேலே ஹிந்து மதத்தில் விஷயமே இல்லையா என்ன எப்போ பார்த்தாலும் இது மாத்திரம் சும்மா ஏதோ தேங்காய் உடைக்க வேண்டியது அப்படியே சுத்த வேண்டியது அது இந்த எந்திரத்தை வைக்கிறது தாயத்தை வைக்கிறது மந்திரத்தை வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதுலேயே தான் இருக்கணுமா என்ன எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா என்ன வெளிநாட்டுக்காரங்களாம் நம்மளை வந்து மதம்னால் இதுதான் நினச்சிக்கிறதுக்கா என்ன இங்கே சிங்கப்பூரில் ஒரு தீ ஒரு வச்சிருக்கான் ஹிந்து மதம்னா என்னன்னு காட்டுறதுக்கு ஒரு ஒரு ஐலாண்டில் ஒன்று ஒன்று காட்டுவான் அது என்னன்னா அது வந்து அப்படியே அலதெல்லாம் கொத்திக்கிட்டு தீச்சட்டி எடுக்கிறது திஸ் இஸ் ஹிந்துவிசம் அவ்வளோதான் அவள் வெளிநாட்டிலேருந்து ரெண்டு கோடியும் பேர் வருஷம் வருஷம் வந்து பார்த்துட்டு போறவங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வரதில்லை ஓஹோ ஹிந்துவிசம்னா இதுதான் நினச்சிட்டு போவோம் அப்போது இது நான் வந்து ஜோதிஷத்தை இதெல்லாம் சொல்லலை யாராவது எந்த ஜோசியராவது இந்த சனி போகிறதுக்கு இடுக்கன் அழியாமை பத்து குரலும் படிங்கன்னு சொல்லியிருப்பாரா இந்த ஜோசியர் சொல்றேன் கேளு இடுக்கன் அழியாமை அதுக்காக சனியெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்க கூற்று என் செய்யும் இந்த பாட்டெல்லாம் என்னை பொய்யா என்ன குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் எனக்கு முன்னே தோன்றினேன் தானூரு கோளும் நாளும் அடியாரை வந்து ரெண்டு தினம் சொன்னார் ஆசரு நல்ல நல்ல அவை அடியாரவர்க்கு மிகவே நல்ல நல்ல அதை சொல்லிட்டு நவகிரத சுற்றினா என்ன பண்றது அந்த ஸ்லோகத்துக்கே சனி பிடிச்சிடு அதாவது அந்த கோளரு பதிகம் அது பேரு அந்த கோளறு பதிகத்துக்கே சனி பிடிச்சிடுது கடுக்குள்ளே பூந்த மாதிரி அதாவது இந்த கோளறு பதிகத்தை சொல்லி சிவபெருமான வழிபட சொன்னார் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னா அதை சொல்லிட்டு சிவபெருமான சுத்தணும் அதை சொல்லிட்டு நவகிரத்தை சுத்தின் நமக்குறதை சுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலை நான் திரும்ப திரும்ப அதையும் சொல்கிறேன் ஆனால் இது இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அது எதுக்காக சொல்லப்பட்டது யார் சொன்னால் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னால் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்கு இப்போ பள்ளிக்கூடத்தில் வாட்டியாரும் இல்லை நம்ம அது எப்படியோ இல்லை இந்த என்னது குமுதம் பக்தி ஸ்பெஷல் என்னெல்லாமோ வருது ஞானபூமி இது மாதிரி பத்திரிகைகள் நிறைய வருகிறது நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அடிப்படை இதே கிடையாது வெறும் இதுல வந்து இந்த இதே இதுல சொல்லிட்டு கூடாது கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் யோசிக்கணும் எதுக்கு இதெல்லாம் பண்றோம் எதுக்கு இதெல்லாம் பெரியவங்க வச்சிருக்காங்க யோசிக்கத்தான் எதுக்காக இதை சொல்லுகிறேன்னா கடவுள் நமக்கு விவேக சக்தியை கொடுத்திருக்கிறார் இந்த மனுஷ ஜென்மாவில திருக்குறள் மாதிரி எத்தனையோ சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார் எத்தனையோ மகான்களை எல்லாம் வழிகாட்டுறதுக்கு எத்தனையோ மகான்களையும் கொடுத்திருக்கிறார் பகவான் நாம் அந்த வழியில் போகணும் ஆகையினால பெரியவங்க அதை நிறைய வற்புறுத்தி சொல்கிறாங்க நம்ம வந்து எப்பவுமே நம்முடைய புத்தியை அந்த பெரியவங்க திருக்குறளில் வைங்க நான் இப்போ அதை சொல்கிறேன் நான் மற்றதெல்லாம் கூட சொல்லலை திருக்குறளில் வைங்க திருக்குறள் நமக்கு கெய்ட் பண்ணுறது வழிகாட்டு மதிநுட்பம் நூலடு உடையார்க்கு அத்தி நுட்பம் யாபுல முன்னிற்பவை நேற்றுக்கே சொன்னதை அருமறை சோறும் செய்யும் பெருமறை தாமே தமக்கு நீங்க வந்து நம்ம பரிபூர்ணமா நம்ம புத்தியில நமக்கு வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில் சில ஜனங்கள்லாம் இருக்காங்க நீங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அதாவது பண்படுறதுக்கு பண்படுறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஜனங்கள் பண்பாடுனா என்ன பண்படுறதுன்னா என்ன அப்படிங்கிற சிந்தனைக்கே வழி இல்லாத ஜனங்கள் இந்த அந்தமானுக்கிட்ட இருக்கிற ஆதிவாசிகள் மாதிரி அன்சிவிலைஸ்டு உலகமே தெரியாது அவங்களுக்கு என்ன இப்படி எல்லாம் இருக்குன்னு எல்லாம் தெரியவே தெரியாது ஏதோ மிருக மாதிரி வாழ்ந்து இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு இப்படி வாழலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒரு அப்படி ஒரு சில பேர் இருக்காங்க இன்னும் சில பேருக்கு பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதுல ஈடுபாடு கிடையாது அது ஈடுபாடு காட்டுறதில்லை இன்னமும் இருந்துட்டு போட்டோம் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வயசாக ஒரு நாற்பது வயசான தான் கொஞ்சம் ஏதாவது படும் அதனால வந்து அப்புறம் தான் ஓஹோ ஏதோ ஒன்று இருக்கப்பா நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது இல்லை நம்முடைய நம்முடைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதனால் நமக்கு மேலே ஏதோ ஒரு ஆற்றல் சக்தி இருக்குது அதுதான் நம்மை தூண்டி செயல்படுத்துகிறது ஆகையினால நம்ம அதுபடி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு அதுக்கு அதுக்கு எதாவது முயற்சி பண்ணணும் நினைக்கிற ஜனங்கள் அப்புறம் இன்னொரு பகுதி இப்ப பார்த்து பிரிங்க ஜனங்கள் எல்லாம் பிரிக்கிறோம் அதாவது பண்படுறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குன்னே தெரியாத ஜனங்கள் பண்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அறகுறையா தெரிஞ்சாலும் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஜனங்கள் அப்புறம் பண்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்திக்கணும்னு வர்ற ஜனங்கள் அதுலேயும் முழுமையா பண்படுத்திக்கணும்னு ஈடுபடுற ஜனங்கள் அதுலேயும் குறைவு அப்புறம் பண்பட்ட ஜனங்கள் குறைவு அப்புறம் பிறரை பண்படுத்துறதுக்கான சக்தி உள்ள ஜனங்கள் மிக மிக குறைவு ஆனா நம்ம வாழ்க்கையிலே இது அடைஞ்சுதான் ஆகணும் ஏன்னா வள்ளுவர் வையத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் சொல்லியிருக்கார் அப்ப வையத்துள் வாழ்வாங்கு வாழணும்னு சொன்னா மனக்கவலை இல்லாமல் வாழணும்னு சொன்னா வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கிட வேண்டும் என்றால் அறிவுடையான் வெள்ளத்தனையே இடும்பின் எவ்வளவோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா அது இல்லாம போகுங்கிறார் திருவள்ளூர் இப்படி நிறைய இருக்கு எத்தனையோ இருக்கு இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன் இதெல்லாம் முக்கியமா சொல்லணும்னா வெள்ளத்தனையே இடும்பை இடுக்கண் வருங்கால் அந்த குரல் எல்லாருக்கும் தெரியும் ஆனா நிறைய பேர் இடுக்கண் வருங்கால் சனியை தான் நினைக்கிறோமே தவிர யாராவது நகவாசை நகைக்க முடியறதா சிரிக்க முடிய சிரிக்கணும்னா அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் நமக்கு கஷ்டம் வர்ற போது அந்த கஷ்டத்தை பார்த்து நாம வந்து அதை சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு சிரிக்கணும்னு சொன்னா நமக்கு நிறைய பக்குவம் வேணும் பக்குவம் இருக்கு இருக்கிறதுக்கு நிறைய ஜானம் வேணும் அறிவு வேணும் அது இல்லாததுனால தான் கஷ்டம் வர்றபோது கையோமையோன்னு கத்துறோம் அப்போ இந்த வாழ்க்கை அப்படி இருக்கணும்னு சொன்னா அதுக்கு பெரியவங்க சொல்றது என்னன்னு கேட்டால் அறத்தான் வருவதே இன்பம் இப்போதான் நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வர அதாவது நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொன்னால் திருக்குறள் என்ன சொல்லுகிறது திருக்குறளை தான் நான் சாஸ்திரம்னு சொல்லுகிறேன் என்ன சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொன்னால் நன்மையை சொல்லிக் கொடுக்குற இந்த நூல் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன நம்ம லட்சியம் என்ன அந்த லட்சியத்தை அடையறத்துக்கான மார்க்கம் என்ன வழி என்ன இது வழி ஆனா நிறைய பேர் என்னமோ காரியம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு வயசான தாத்தா வந்து கேட்கிறார் எண்பது வயசு இருக்கும் அவர் கேட்கிறார் சுவாமிஜி வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப் எண்பது வயசு தாத்தா பர்பஸ் ஆஃப் லைஃப் அவர் எவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிருக்கோம் செக் பண்றதுக்காக கேட்டாராங்கிறது கேட்டிருந்தா தெரியும் எனக்கு வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு கேக்குறாரு என்ன இனிமேல் தெரிஞ்சு என்ன பண்ண போறீர் சரி பரவாயில்ல இனிமேலாவது தெரிஞ்சு ஸ்தித்வாசியாவை பின்னார் கிருஷ்ணர் வயசான காலத்திலயாவது இதை தெரிஞ்சு ஒருத்தன் மோஷத்தை அடையணும் சொன்னார் வாழ்க்கையோட லட்சியம் என்ன குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது நம்ம யார்கிட்டயாவது கேட்டோம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா சுவாமி என்ன இருந்தான் இல்லாட்டி என்ன சுவாமி மன நிம்மதியை கொடுக்கறதுக்கு ஆசீர்வா பண்ணு யாரும் கேட்கிறாங்களானா இல்ல இல்ல யாருமே கேட்கறது அப்படி நிறைய பேர் வர்றதும் இல்ல பகவான் கிட்ட போய் எனக்கு வந்து அறிவுர்வமாக கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்பவர்கள் எத்தனை பேர் கேட்டால் எனக்கு அது வேணும் இது வேணும் தானியம் பகுபுத்திர லாபம் அந்த காலத்தில் எப்படி வச்சு தனம் தானியம் பசு இதுதான் சொல்லுவாங்க இதுதான் வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த பாட்டை பார்த்தா புரிய வேண்டாமா அபிராமி அது ரொம்ப முக்கியம் தனம் தரும் கல்வி தரும் மூணாவது வரி ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா தரும் நல்லென எல்லாம் தரும் யாருக்கு தரும்னா அன்பர் என்பவர்க்கே அபிராமி கடைக்கண்களே தனம் தரும் அன்பர் என்பவர்க்கே அபிராமி கடைக்கண்களே கல்வி தரும் அப்படி படிக்கணும் அது ஆனா ரொம்ப முக்கியம் என்னன்னா எனக்கு வந்து என்ன சூழ்நிலை இருந்தா என்ன எனக்கு எப்படி இருந்தாலும் சரி உச்சி மீது வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை எனக்கு அபயப்பிரதானம் கொடு மனசாந்தியை கொடுன்னு யாரும் தெளிவா புரிஞ்சு பிரார்த்திக்கிறதே கிடையாது பெரியவங்களே சொல்றாங்க ஜனங்களுக்கு லட்சியம் புரியாம தான் திண்டாடுகிறார் அதனால தான் விவேகானந்தர் சொன்னார் குறிக்கோள் இல்லாம வாழ்றதுங்கிறது ரொம்ப முட்டாள்தனம் முட்டாள்தனமான குறிக்கோளாக ஏதாவது ஒன்று வச்சுக்கோ ஆனால் அது முட்டாள்தனமான குறிக்கோள்னு ஒன்று புரியிறதோ இல்லையோ இதுதான் வச்சுக்கோ ஆனா குறிக்கோள்னு உனக்கு தெரியணும் நமக்கு அறிவுபூர்வமாக தெரியணும் ஏன் இதெல்லாம் பண்றேன் ஏன் பணம் பணம்னு நினைக்கிறேன் பணம் வந்து எனக்கு எவ்வளவு தூரம் தேவை பதவியினுடைய மகிமை என்ன அதாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது குறிக்கோள் குறிக்கோள் அடையிறதுக்கான வழி சரி குறிக்கோள் என்னன்னு கேட்டால் எல்லாரோட குறிக்கோள் என்னன்னா அவங்க ஆசை நிறைவேறணும்னு குறிக்கோள் ஆசை நிறைவேறினா மனசுக்கு அமைதியாக இருக்கு இப்போ வந்து ஞான ஒரு வாரம் நடத்தணும் எனக்கு ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் அப்போ வச்சிருக்கேன் ஞான வேண்டி ஒரு வாரம் நடத்தி சேலத்தில் நடத்தி ஆகும் அப்படின்னு நான் அவர் நினைக்கிறேன் எனக்கு ஒரு இச்சை ஏற்படுது அந்த இச்சையினாலும் நான் பிரவர்த்திக்கிறேன் நான் அதுக்காக செயல் புரிகிறேன் முடிஞ்ச உடனே என்னாகும்னா முடிஞ்சது முடிஞ்சு முடிஞ்ச செய்யணும்னு நினச்சோம் செஞ்சு விட்டோம் மனசுக்கு அமைதியாகிடுது அவ்வளோதான் ஆசை இது தார்மீகமான ஆசை நல்ல ஆசை தப்பு கிடையாது அதில் ஆசை நிறைவேறின உடனே அந்த மனசு அடங்கிவிடுது ஆசை இருக்கிற வரைக்கும் அது செயல் புரிகிறது பரபரப்போடு இருக்குது ஆசை நிறைவேறின உடனே மனசை அடங்கிடும் சொல்லப்போனால் நமக்கு லட்சியம் மனசு அடங்கிறது அந்த மனசு அடங்கிறதுக்கு நாம் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் மனசை அடங்கணும் மனசு சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும் அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அலபாயது இந்த பக்கம் அந்த பக்கம் என்னவோ பண்ணிகிட்டே இருக்குது நிறைய முடியல லம் என்ன கேட்டா மனசு அடங்கணும் சினம் இறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் அடங்கிறது பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோயோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே அதனால் மனசு வந்து அமைதியாக இருக்கிறதா லட்சியம் ஆனால் ஜனங்களுக்கு மனசை அமைதியாக்குறதுக்கு என்ன வழின்னு தெரியாது முதல்ல லட்சியமே தெரியாது அப்புறம் கொஞ்சம் தப்பி தவறி கொஞ்சம் லட்சியம் புரிஞ்சா கூட அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு என்ன வழி என் மனசை சாந்தப்படுத்தணும் அதுதான் என் லட்சியம் எப்பவும் அமைதியாக இருக்கணும் நிச்சலமாக இருக்கணும் அப்போ அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் மனக்கவலை நீங்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் சொல்றார் கடவுளை தவிர வேற வழி இல்லைன்னு விட்டார் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு அறவாழி தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழ் நீந்தல் வேண்டுதல் வேண்டாமை சேர்ந்தார்க்கு அல்லால் யாண்டும் இடும்ப அப்ப மனசு அமைதியாக இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன வழி நிறைய பணம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க சுவாமி மனச அடங்கிடும் அப்பதான் ஆரம்பிக்கும் சொல்றேன் சாய்பாபா எல்லாருக்கும் தெரியும் சாய்பாபாள் வந்து வெளிநாட்டில் வந்து மல்டி மில்லியனர் அவர் என்ன பண்ணிட்டார் அறுபத்தி எட்டு கோடி டாலர் ருபீஸ் இல்லை அதை டொனேட் பண்ணிவிட்டார் அந்த ரூபாயை அவர் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு ஆசிரமத்தில் ஒரு சின்ன எளிமையா ஒரு குடிசை மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டின்ட்டு பாபா கிட்ட தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு ஆனந்தமாக அவர் இருக்கார் பாபாவுக்கு தான் ப்ராப்ளம் ஹவ் டு மணி அவன் ஒரு வார்த்தைக்காக சொல்றேன் அவருக்கு நிறைய இருக்க செட்டப் எல்லாம் இருக்குன்னு அவர் கொடுத்துட்டார் எதுக்கு சொல்றேன் அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க அமிர்தானந்தம் அம்மா கொடுக்குறாங்க பெரிய பெரிய இடத்துக்கு கொடுக்குறாங்க அவங்க அதில் வந்து என்ன பண்ணுறாங்க மனசாந்தி அடையிறாங்க அப்போ எதுக்கு சொல்கிறேன் இப்போ நிறைய சாதாரணத்தில் நான் இது ஒரு இதுக்காக சொன்னேன் உதாரணத்துக்காக சொன்னேன் நிறைய பணக்காரங்கள்னா வாழ்க்கையில் வந்து பணத்தை லட்சியமாக வச்சுருக்காங்க எனக்கு வந்து சுவாமி பத்தே வருஷத்தில் என்ன பண்ணுவேன்னோ தெரியாது எப்படியோ அப்படின்னாலே தெரியுறதில்லை எப்படியோ இத்தனை ரூபா சேர்த்து அந்த ரூபா நம்பர்லாம் சொல்லலை நீங்களே போட்டுங்க அது ஆள் ஆளுக்கு மாறும் அது ஹை ஹை டு லோலோ வரைக்கும் ஹை ஹைனால் என்ன தெரியுமில்ல ஹை ஹை லோலோ ஹை ஹைன்னு சொன்னால் அம்பானி மாதிரி குரூப்பு ரிலையன்ஸ் குரூப்பு ஹிண்டுஜா குரூப் இதெல்லாம் ஹை ஹை மல்டி மில்லியனர் குரூப் இது அப்புறம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி டர்ன் ஓவர் இருக்கிற ஹை ஹை அப்புறம் மிடல் என்ன ஹை மிடில் அப்படின்னா கொஞ்சம் ஆயிரத்தி ஐநூறு கோடி டர்ன் ஓவர் இருக்கிற அப்புறம் ஹைலோ ஏதோ இரநூறு முந்நூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணுற ஆட்கள் ஹைலோ அப்புறம் மிடில் ஹை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஏதோ ஹோம்ஒர்க்கெலாம் நீங்களே பண்ணுவோம் அல்ல மிடில் ஹை மிடில் மிடில் மிடில் லோ அப்புறம் லோ ஹை லோ மிடில் லோ லோ இது வந்து ஹை ஹை டு லோ லோ இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் ஏதோ அவங்களுக்கு ஒரு லட்சியம் இனிமே பின்னாடி இருக்கு என்ன பண்றாங்க எல்லாரும் ஆஹா வாங்கிய அடிக்கிறது என்ன பண்றது என்ன சொல்ல விவேகம் வேண்டாம எவ்வளவு என்ன வேணும் கண்ட்ரோல் பண்ணிக்கவே தெரியாது வீட்டை கட்டணும் அப்பதான் அமைதியாக மனிதன் தவறான வழிகளிலேயே முயற்சி பண்ணுகிறான் அப்புறம் கடைசியில் என்ன பௌருஷேய பிரயத்தனம்னு பேர் மனிதனுடைய முயற்சி மன அமைதிக்காக மனிதன் சாஸ்திரத்தை சாராமல் பெரியவர்கள் சொன்ன வழியை சாராமல் தன் போன போக்கிலே மன அமைதியை தேடுகிறான் தேடுகிறான் சேர்ந்து அமைதியை தேடுகிறான் திருப்தி வரும் நினைக்கிறான் அதுக்கப்புறம் அதிகமாக திருப்தி வரும் நினைக்கிறான் குழந்தை நினைக்கிறான் வேதம் சொல்லியது நர்மணா ந பிரஜயாதே கே அமிர்தத் திருமூலர் சொன்னார் ஆசை அருமின்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே ஆனா இதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டாங்க காதலே கேட்காதே விழுகாது எப்போகம் கூடாது நேரடியா ஊருணி நீர் நிறைந்த பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்கலம் தீமையால் திரித்தாற்றின பணம் வந்து வந்து அது மோசமான பாத்திரத்தில் விட்ட பால் மாதிரி அறிவாளி பேரறிவாளன் நிறைந்தோட இருக்கிறே உபகாரம் கூடாத பணத்தை பத்தி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல மன அமைதிக்கு நேரடியாக காரணமாக இருப்பது பணமா பட்டிமன்றம் நேரடியாக காரணமாக இருப்பது பணமா பணம் பார்க்க ட்ரை பண்ணுறாங்க என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க கடைசியில் பார்த்தா அதில் வந்து விதிமுறைகளை கொடுத்துருக்கோம் ரொம்ப இதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே இங்கேயா ஒரு ஒன்றரை மணி நேரமா நிம்மதியாக இருக்கலாமே நாமளும் நிம்மதியாக இருக்கலாம் மற்றவங்களும் நிம்மதியாக இருக்கலாம் அப்ப இந்த மன அமைதிக்கு நம்முடைய முயற்சிகளெல்லாம் தோற்று போகிறது அது பேர் பௌருஷேய பிரயத்தனம்னு சொல்கிறோம் எ பௌருஷேய பிரயத்தனம் தோற்று போகிறதோ அங்க அபௌருஷேய வேதம் தான் உபகாரம் பண்ண வேற வழியே கிடையாது மனிதனுடைய முயற்சி எல்லாம் மன அமைதிக்கு பண்ற முயற்சிகள் எல்லாம் தோற்று போகிறது ஆகவேதான் பெரியவங்க சொன்னாங்க இது வந்து வழி இல்லப்பா இப்படி எல்லாம் வந்து ஜனங்கள்லாம் ஊர் முழுக்க தப்பாவே திங்க் பண்றாங்க தப்பா திங்க் பண்றவங்க சரியா திங்க் பண்றாங்க நினைச்சுக்கிறாங்க அதான் அதோட விசேஷம் நம்ம வந்து தப்பா நினைக்கிறோங்கிறது மாத்திரம் இல்லை தப்பா நினைக்கிறதா சரியா நினைக்கிறோம் நினைக்கிறேன்னு அதனாலதான் சொன்னார் முட்டாளு கூட புரிய வச்சுடலாம் ரொம்ப படித்தவனுக்கும் புரிய வைக்கிறது சுலபம் இந்த அறகுறையா படித்தவனுக்கு பிரம்மதேவனே புரிய வைக்க முடியாது அக்ன சுகம் ஆராத்யா சுகதரம் ஆராத்தியத்தை விசேஷ லவது பிரம்மா பி நஞ்சயதி இப்போ நிறைய பேர் ஊரில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க நாம் போகிற வழிதான் சரி பெரும்பாலும் அப்படின்னு சொல்லி பணம் சம்பாதிக்கிறது எப்படியாவது அக்கிரமம் பண்ணுறது அந்நியாயத்தை பண்ணுறது இன்னும் நம்ம வாழ்க்கை மும்பை நிலை இல்லாதுங்கிறது புரிஞ்சிக்காமல் இருக்கிறது இப்படியே போயின்ட்டுருக்காங்க அடுத்த தலைமுறை இருக்குது அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா நம்ம முட்டாள்தனமான கொள்கைகளையா கொடுக்க போகிறோம் அடுத்த தலைமுறைக்கு என்ன தரம் ரொம்ப முக்கியம் அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் என்ன நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன கொடுத்தார்கள் நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம் முக்கியமான கேள்வி நியாயமான கேள்வி இதுக்கு பரவாயில்லை வெளிநாடுகளே பரவாயில்லன்னு தோன்று அங்கே மெட்டீரியலிசமாக இருந்தா கூட அவங்கெல்லாம் வந்து எத்தனையோ தலைமுறைகளுக்கு நல்லது செஞ்சு வைக்கிறாங்க பொருளாதார ரீதியாக இனி வரக்கூடிய தலைமுறைகள்லாம் ரொம்ப கஷ்டமே இல்லாமல் வாழணுங்கிறது நிறைய பண்ணுறாங்க அது சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம் ஆனாலும் கூட அவங்க நிறைய முயற்சி அதுக்கெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க இனி நமக்கு பிறகு வர்ற தலைமுறை எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க தலைமுறைக்கு ஆளைத்தான் காணும் ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனால கல்யாணமே நிறைய பேர் பண்ணிக்கல அதனால் தலைமுறைகளே கிடையாது இங்கெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க சிங்கப்பூர் முழுக்க தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் தயவு செய்து குழந்தை பெறுங்கள் இங்க நேர்மாறு நம்ம ஊர்ல நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படிங்கிற போது நம்ம ஊர் நேர்மார்க்குலேஷன் நிறைய இருக்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்கு பணம் இல்லை எல்லாம் பகவானோட மாயா லீலதான் விசித்திரம்தான் அதெல்லாம் மனிதன் மன அமைதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திருக்குறள் போன்ற நூல்கள் நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறது அப்ப என்ன பண்ணணும் நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன் மனித உடல் எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உடலில் பகுத்தறியும் ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஒப்பு உயர்வற்ற திருக்குறளையும் வழங்கியிருக்கிறார் நான் திருக்குறளை முற்றிலும் சார்வேனாக திருக்குறள் நெறிப்படி நான் என்னை வாழ்வித்துக் கொள்வேனாக அப்படின்னு சொல்லி அதோட கொண்டு போய் சேர்க்கும் சரி அப்ப என்ன சொல்லுகிறேன் சுவாமி திருக்குறள் நான் அறத்தான் மற்றெல்லாம் புறத்த மற்றெல்லாம் என்ன பணம் பதவி புகழ் எல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படி படிக்கணும் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படி படித்தாதான் அந்த குரலுக்கு உயிரே இருக்கு உயிரே இருக்கு அறத்தான் வருவதே இன்பம்ங்கிறதுல ஒரு அழுத்தம் இருக்கு இதெல்லாம் சொல்லு ஓவியம் உள்ளத்துக்குள்ளே சொல்லால ஓவியம் எழுதுகிறார் திருவள்ளுவர் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அறம் என்றால் என்ன்தான் அமைதியை கொடுக்கும் அறந்தான் மனத்துக்கு மாசில நாக்கும் ஆகவே ஏற்றுக்கொள்ளுகிறோம் பணம் எல்லாம் செய்யாது இது வந்து இன்னொரு கோணத்தில் சுருக்கமா சொல்றேன் இப்ப யார் இந்த ஊரில் கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க யாராவது சொல்லுவாங்க இந்த சாரதா கல்லூரி நிறுவனத்தில் இருக்கிற சன்னியாசிகள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களான்னா அது சொல்ல மாட்டாங்க சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க இந்த ஊரில் இவர் தான் பெரிய பணக்காரர் இந்த கம்பெனி வச்சிருக்கிறார் அவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஊரில் யார் பெரிய ஆளுன்னா ஒன்று பணக்காரங்களை சொல்லுவாங்க இல்லாட்டி அரசியல்வாதியை சொல்லுவாங்க மூணாவதாக சொல்லப்போனால் யாராவது படித்தவங்களும் சொல்லுவாங்க அதுவும் இந்த மாதிரி ஆன்மீக படித்து படித்தவங்களும் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் கடைசியில்தான் வச்சுப்பாங்க ஆகையினால யார் பெரியவன் யார் உத்தமமானவன் அப்படின்னு ஒரு கேள்வியை ஜனங்கள்கிட்ட கேட்டா ஜனங்கள் சொல்றதெல்லாம் பணம் சம்பாதிச்சிருக்கிறவன் தான் பெரியவனுங்கிறாங்க படித்தவன் தான் பெரியவனுங்கிறாங்க பதவியில் இருக்கிறவன் தான் பெரியவன் சொல்றாங்க ஆனா மகான்கள் அப்படி சொல்ல பணம் இருக்கிறவன் பெரியவன் இல்லப்பா பணம் மாத்திரம் இருக்கிறவன் பெரியவன் இல்ல பதவி மாத்திரம் இருக்கிறவன் பெரியவன் கிடையாது படிப்பு மாத்திரம் இருக்கிறவன் பெரியவன் கிடையாது யாரும் உண்மையில பெரியவன் தெரியுமாப்பா எவன் அறத்தை பின்பற்றுகிறானோ தர்மத்தை கடைப்பிடிக்கிறானோ எவன் ஒழுக்கமா இருக்கானோ அவன்தான் உயர்ந்தவன் அவன் தேடித்தான் பிடிக்கணும் அவன் தான் உயர்ந்தவன் ஆக மகான்களுடைய திருஷ்டியில நம்ம திருஷ்டி கிடையாது பெரியவங்க பாக்குற பார்வையே வேற தர்மத்தோடு ஒருத்தன் பணக்காரனா இருந்தா ஓகே தர்மத்தோடு ஒருத்தன் பதவியில் இருந்தால் பரவாயில்ல தர்மம் உயர்ந்ததா பதவி உயர்ந்ததா தர்மம் தான் உயர்ந்த லாரத்துக்கு தான் மற்ற சமஸ்கிருத சொல் தர்மம் அடிக்கடி தர்மம் பே அறம் பென் நீங்க புரிஞ்சுங்க தர்மம் தர்மம் தான் அறம் சித் பவான் சுவாமி அழகா புஸ்தம் வளர்த்த நம்பி ராமரை அற்புதமான புஸ்தம் எழுதியிருக்காங்க அறம் வளர்த்த நம்பி நடையின் நின்றுயர் நாயகன்னர் பாரதியார் கம்பர் ராமோ விக்கிரகவான் தர்மஹான் ராமர் வந்து தர்மத்துக்கு விக்கிரமம் அறத்தின் திருவுருவம்னு சொன்னாங்க எதுக்கு சொல்கிறோம்னா யாரையும் பணக்காரனையும் பதவியில் இருக்கிறவனோ என்னதான் பெரிய படித்தவனாக இருந்தா என்ன எல்லா நல்ல வேதங்கள் நான்கு வேதங்கள் ஆறு புராணங்கள் எல்லாம் படித்த எத்தனை பதினெட்டு புராணங்கள் இதிகாசங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் ஒழுக்கம் இல்லை தர்மம் இல்லைன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஆக தர்மம் தான்ப்பா உயர்ந்தது சரி நீ தர்மத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் பணமெல்லாம் வரும் கண்டிப்பாக பணம் வரும் பதவி தேடி வரும் புகழ் வரும் ஆனால் தர்மத்தை நீ க அஸ்திவாரமாக ஒழுக்கத்தை அஸ்திவாரமாக பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து நிற்கும் வள்ளுவரே சொ நுழைந்து அடக்கமா இருந்து ஒழுக்கமா இருந்தா தர்ம தேவத்தை ஓடி வந்து பக்கத்திலே நான் உன்னை விட்டு பிரியமாட்டேன்னு இருக்குமா அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து நல்ல தர்மம் தான் உயர்ந்தது வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்கு சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மந்திரம் ஜகத்துபசற்பிதர்வம் தர்மம் பரமம் வதந்தி தர்மத்தை பத்தி வேதத்தில் நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டுருக்கு தர்மஜி தி தர்மேண தர்மேண சர்வமிதம் பரிகிரிதந்தர்மாநாதி துஷ்டரந்தேரமந்தே நான் வந்து நேரில் பிரத்யமா பார்த்துருக்கேன் சித் பகவான் வாழ்க்கை அது மாதிரி தார்மீகமாக பூர்ணமாக இருக்கிறதுங்கிறது கஷ்டம் கண்மூணால பார்த்துருக்கோம் ஆனால் அதுதான் தர்மம்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பரிசா பண்ணலை ஆனால் வாழ்ந்து காட்டுட்டார் நிறைய பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஆனால் இப்போ சொல்ல சொல்ல புரியும் ஓ இதுதான் தர்மமா அப்படின்னு உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது உலக வாழ்க்கையின் அமைதியை தாங்குவது அறம் ஒன்றும் வேண்டாம் இந்த யஜ்யம் நடக்கிறதுனா பின்னாடி விதிமுறைகள்னு போடுறோம் இங்கே வந்து கல்லூரி நிர்வாகத்துக்குட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் போடுறோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறோம் அதுக்கு பேர் தர்மம் அதை ஒழுங்காக கடைப்பிடிச்சா அதுக்கு பேர் தர்மம்னு பேர் இது என்ன யார் என்ன சொல்கிறது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் நினைச்சபடி தான் நடப்பேன்னா அதுக்கு பேர் தான் அதர்மம் அப்படின்னு பேர் தர்மமாக இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அமைதியாக வாழலாம் அமைதியாக வாழ முடியும் இப்போ இங்கே வந்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் பேசாமல் இருக்கீங்க நான் பேசுகிறேன் பேச வேண்டியது என் தர்மம் பேசாமல் இருக்க வேண்டியது உங்கள் தர்மம் கேட்க வேண்டியது உங்கள் தர்மம் பேசாமல் கேட்க வேண்டியது உங்கள் தர்மம் அப்போதான் அமைதியாக பேச்சு நடக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா நமக்குள்ள இத்தனை பேருக்குள்ள எத்தனையோ விருப்ப இருந்தாலும் அதெல்லாத்தையும் அடக்கி வச்சு நாம் பேசாமல் அமைதியாக இருக்கும் இது பேர் தர்மம் தர்மத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு ஆக தர்மத்தின் பிரயோஜனத்தை சொல்றது சாஸ்திரம் தர்மம் தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் அமைதியை கொடுக்கக்கூடியது தர்மோ விஸ்வச ஜெகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜாகா உபசற்பந்தி மக்கள் தர்மமாக இருப்பவனைத்தான் நாடி செல்லுகிறார்கள் தர்மம்னா என்ன அர்த்தம் நல்ல பிளம்பர் இருக்காரு நிறைய டிமாண்ட் இருக்கு ஏன்னா அவர் தர்ம ஒழுங்கா வேலை பார்க்கிறார் அவர் ஒழுங்கா கூப்பிடுவா அவன் சரியா வேலை செய்வான் அந்த எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு சரியா வேலை செய்வான் இப்படி சொல்றோம் அப்போ வந்து இந்த இந்த இந்த கடைக்கு போனால் அவங்க ஒழுங்காக நல்ல சாமான்ல கலப்படமே இருக்காது ஒழுங்காக சாப்பாடு சாமான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஜனங்கள் எதை விரும்புகிறார்கள் ஒரு கத்திரிக்காய் வாங்கணுன்னாலும் வெண்டைக்காய் வாங்கணுன்னாலும் வெண்டைக்காய எடுத்து உடைய உடனே உடச்சி பார்க்குறோம் அது ஏன் பார்க்குறோம்னா நான் விரும்பறது பிஞ்சான தான் எனக்கு முத்தல் வெண்டைக்காய வச்சு வா யார் சாப்பிடுவா ஆக எனக்கு தேவை என்னது வெண்டைக்காயில் பிஞ்சு தான் வாடும் அதுதான் தர்மம் ஜனங்கள் விரும்புவது என்னோட நான் இன்னொருத்தோடு அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன எதை விரும்புறேன் சரியா இருக்கணும் வேற விஷயம் ஆனால் என்னுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது சரியா இருக்கிறவனோட தான் நான் சேருவேன் பொதுவாக நான் ஒரு வார்த்தைக்காக சொல்றேன் சில பேர் சொல்றாங்க இல்லையா சுவாமி நல்லவனுக்கெல்லாம் காலம் இல்லைன்னு அப்படிலாம் கிடையாது நாம என்னவோ நம்ம நல்லவனாக நினைச்சுக்கிட்டோம் நம்ம நிஜமா நல்லவனா என்ன தன்னஞ்சறிவது பொய்ய இருக்க நல்லவனுக்கு காலம் இல்லைன்னு உண்மையான நல்லவன் சொல்ல மாட்டான் பொய்யான நல்லவன் நல்லவனுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவான் உபசற்பந்தி நாடுகிறார்கள் இன்னும் என்ன பிரயோஜனம் பாருங்க தர்மம் மனதிற்கு அறம் தமிழிலேயே போடுறேன் அறம் தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் யாண்டும் அமைதியை நல்குவது மக்கள் இயல்பாகவே அறத்தைத்தான் விரும்புகிறார்கள் அவர்கள் அறியாமையினாலும் விரும்புவது அறத்தையே அறிந்தோ அறியாமலோ விரும்புவது அறத்தையே அறத்தை பின்பற்றுபவன் தவறுகளிலிருந்து விடுபடுகிறான் தர்மேண பாபம் அப்பனுதி அறத்தை பின்பற்றுபவனுக்கு பாபங்கள் போய்விடுகின்றன நான் ஒரு காலத்துல அக்கிரமமா இருந்தேன்னு வச்சுங்க ஒரு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி ஒழுங்கான வாழ்க்கைக்கு வந்துட்டா தவறான பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கடுமா நீங்காத செய்திருந்தாலும் நான் தர்மமான வாழ்க்கைக்கு என்னை மாற்றிக்கொண்ட பிறகு அதர்மத்துல இருந்து நான் விடுபட்டு விடுவேன் நிறைய உதாரணம் சொல்லலாம் நம்ம வந்து மோசமா இருந்திருக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணாம இருந்திருப்போம் அப்புறம் சில கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஹெல்த் கான்சிய பத்தின விழிப்புணர்வு ஒழுங்கா உணவு கட்டுப்பாடு எக்ஸசைஸ் தர்மேன பாபம் அப்படின் வேதம் அறம் எல்லோருக்கும் அமைதியை தருவது இயல்பாகவே மக்கள் அறத்தை விரும்புகிறார்கள் ஆனாலும் அறத்தை விரும்புவதை அவர்கள் அறிவதில்லை அதனால தான் ஔவையார் சொல்ல வேண்டியதாயிற்று அறம் செய்ய விரும்பு பண்ண விரும்புனா டிவி பார்க்க விரும்புனா சொல்லணும் அதைத்தானே பண்ணிட்டு இருக்கும் ஆஹ் அறம் செய்ய விரும்புன்னு என்னது சொல்லணும் நமக்கு விருப்பம் கிடையாது பகவான் நாமத்தை சொல்றதுக்கு விருப்பம் இல்லை இப்படியே திரும்ப திரும்ப மணியை பார்ப்போம் எப்படா முடிப்பாங்க அந்த தியானம் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்றதுக்குள்ள படுற பாடு என்ன இன்னும் ஆயிடுதா இப்ப தானே இன்னும் ரொம்ப நேரம் அந்த மாதிரி இருக்கேன் ஏன் மணி அடிக்காமல் இருக்கா அவளும் தூங்கிட்டாங்களோ ஒரு வேலை நமக்கு அது வந்து அது நிற்க அக்கிரமமான விஷயத்துல ரொம்ப நேரம் வந்து கதை பேசலாம் அரட்டை அடிக்கலாம் இப்ப நான் சப்ஜெக்டாவே பேசிட்டு போனேன்னு வச்சு தூங்கிடுவோம் என்ன பண்றது அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு இப்ப தர்மம் வந்து அமைதியை கொடுக்கிறது அவன் அறம் செய்ய விரும்புங்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல வந்தேன் அறம் செய்ய விரும்பு ஒரு நாள் விஸ்வாமித்திரி எடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும் தர்மம் வந்து அறம் அமைதியை நல்குவது மக்கள் இயற்கையாகவே அறியாமலும் கூட அறத்தை தான் விரும்புகிறார்கள் அறத்தை பின்பற்றுவதால் நாம் செய்த முன்பு செய்த தவறுகள் நீங்கிவிடும் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் பற்றி நிறைய சொல்றதுக்கு இருக்கு இருந்தாலும் வேதத்தோட அர்த்தம் இது தர்மோ விஸ்வச ஜகதிஷ்டே தர்மிஷ்டம் பிரஜாபு சற்பந்தி தர்மேன பாதிஷ்டஸ்மாக தர்மம் பரமம் வதந்தி அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையீர் தழுக்கிய நாளில் தர்மமும் செய்யிர் அப்படிம்பர் திருமந்திரத்தில் திருமூலர் உங்களுக்கு வந்து அழுக்க நீக்கி புத்தியை வளர்த்திக்கூடாதா நல்லா இருக்கிற காலத்திலேயே தர்மம் பண்ணக்கூடாதா சாகர காலத்தில் சங்கரா சங்கரானா வருமா புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்து அலமந்த போதாக அப்படி வந்தாலும் பகவான் கருணாமூர்த்தி என்ன பண்றது பாவம் தப்பு பண்ணிவிட்டான் சரி இவனை காப்பாத்தோன்னு பகவான் வரா அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோவன் இதெல்லாம் நிறைய சொல்லி வச்சாங்க பெரியவங்க இப்ப நமக்கு வந்து சரி சுவாமி இந்த மனுஷ ஜென்மா ரொம்ப உயர்ந்து தான் உங்களுக்காக பேச்சுக்காக எனக்கு ஒரு சின்னதுலாம் வேணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் சரி மனுஷன்மா உயர்ந்தது ஒத்துக்கிறோம் இதில் ஏன்னா புத்தி சக்தி கொடுத்துருக்கார் பகவான் அதனால தான் இது ரொம்ப உயர்ந்தது சரி அந்த புத்தி சக்தியை நல்லா வளர்த்திக்கிறதுக்கான திருக்குறள் போன்ற அற்புதமான நூல்களையும் வள்ளுவர் பகவான் கொடுத்துருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் அது சொல்லுகிறது அறம் தான் வாழ்க்கைக்கு வேணும்னு சொல்லு அறம்னா என்ன அறத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது நான் உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன் அறம்ிறது வந்து வெறுமனே இப்படி உபன்யாசம் பண்ணி புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை அது பேருக்கு தான் அறம் என்றால் என்ன அறத்துக்கு பிரமாணம் என்ன அறத்தின் தன்மைகள் யாவை அறத்தின் உட்பிரிவுகள் யாவை அறத்தினுடைய பயன் என்ன இத்தனை விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கு தான் ஏழு நாள் வச்சிருக்கோம் எட்டு நாள் வச்சிருக்கோம் ரெண்டு நாள் ஆயாச்சு இவ்வளோ விஷயம் நம்ம சாஸ்திரம் சொல்லுகிறது அஞ்சு வயசு வரைக்கும் தான் காமாச்சாரா காமவாதா காமபக்ஷா அஞ்சு வயசு முடிஞ்சாச்சு எல்லாம் சொல்லிடுவா எனக்கு சமஸ்கிருத்த சொன்னா தான் வரும் அதனால அதாவது அஞ்சு வயசு வரைக்கும் கத்துக் கொடுக்கணும் பெரியவங்க சொல்லிக் கொடுக்க முடியும் அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைய கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம் ஆனால் அஞ்சு வயசுக்குள்ளே நிறைய தெரிஞ்சு போயிடும் ஏன்னா நம்ம குழந்தைக்கு முன்னாடி தர்மமா நடந்து காட்டினா தான் அதுக்கு புரியும் அது வெறும் பிளேட்டு நீங்க என்ன வீட்டுக்குள்ள என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதை பார்த்து கத்துக்கிறது அது சுத்தமான என்னது அந்த டிஸ்கில் ஒன்றுமே இல்லை நீங்க கொடுத்தா அது மெம்மரி ஏற்றி அது வந்து சும்மா இருக்கு நீங்க வந்து பண்ணி பண்ணி கம்ப்யூட்டர்ல லோட் பண்ண பண்ண அது வந்து மெமரி பண்ணிக்கிறது நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ இன்டர்நெட்லேருந்து எந்த நல்லதை கொடுக்குறீங்களோ எந்த கன்றாவியை கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து சேவ் சேவ் பண்ணி வச்சுக்குது அதுக்கு சேவ்னு பண்ணுறோம் போட்டிருக்கு அது வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு அதில் சேவ்னு போட்டு அது உள்ளே எடுத்துனு விடுது அந்த குழந்தை வந்து இது பார்த்துக்கொண்டே இருக்கும் வீட்டிலேயே பார்த்துட்டு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே தானே குழந்தை ஆனால் அஞ்சு வயசு வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது ஓகா நம்ம இப்படி பண்ண சொல்ல வேண்டியது ஆனா அது வளர்ற வயசு அதனாலதான் மனு சொன்னார் ராஜவதி தச வருஷாணி தாசவத்து பிராப்தே து ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவதாச்சரே மனு ஸ்மிருதியில இருக்கு அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைய ராஜா மாதிரி வளர்க்கணும் அப்புறம் பத்து வருஷம் அடிமை மாதிரி வளர்க்கணும் அதுக்கு பிறகு பதினாறு வயசு ஆயாச்சுன்னா எடுத்து சொல்லணும் கேட்டா கேட்கட்டும் புட்டா விடட்டும் நீ கவலைப்படாது உங்களுக்கெலாம் சில இதெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா வெளியெலாம் சுற்றுறதுனால சில அனுபவங்கள் இப்போ ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு வீட்டில் நான் தங்கியிருந்தேன் சிட்னியில் அந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு குழந்தைங்க இருக்காங்க இவங்க இந்த ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு அந்த ஊரில் போய் சம்பாதிக்கிறதே இந்த குழந்தைங்களுடைய க்ஷேமத்துக்காகத்தான் வேறு ஒன்றும் காரணங்கள் என்ன பண்ண போகிறாங்க குடும்பம்னா என்ன குழந்தைங்களுக்கு எதா சொத்து சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு நல்லது செய்யணும் இதுதானே குடும்ப வாழ்க்கைங்கிறது பையனுக்கு ஏழாவதுதான் படிக்கிறான் அந்த பையன் அவங்க வீட்டு பையன் அந்த பையன் என்ன சொல்கிறான் இப்போ அந்த ஊர் பழக்கம் என்னென்னு கேட்டால் கூடிய மட்டும் அம்மா அப்பா கிட்ட காசு வாங்கக்கூடாது அந்த அந்த நாட்டு ஜனங்களுடைய சுவாவம் என்னன்னு கேட்டால் ஒரு ஒரு பர்டிகுலர் வயதானதுக்கு பிறகு அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கக்கூடாது எதா இருந்தாலும் அவனே சொந்தமாக பண்ணிக்கணும் அதுதான் அந்த அந்த ஊர் முழுக்க இருக்காது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பையனுக்கு அந்த அந்த பையன்களுக்கு இருக்குது நம்ம ஊர் பையன் பழக்கம் வழக்கம் என்ன பேரம் பேத்திக்கு கூட நகை பண்ணி போடணும் அதை போடணும் இதை செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நமக்கு இதுதான் வேலையே நம்ம வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் என்னன்னா நம்ம குடும்பத்தில் நம்மளை எல்லாரும் பெருமையா வச்சுக்கணும் அவங்கள நாம பார்த்துக்கணும் இது பண்ணணும் இப்படி நம்ம வாழ்க்கை இருக்கு ஆனால் அந்த ஊரில் எப்படி அந்த பையன் சொல்றான் இவங்க சொல்றேன் கேள்றா அப்படிங்கிறாங்க அம்மா நோ ஏழாம் வகுப்பு படிக்கிற பையன் சொல்றான் இந்த அம்மா சொல்றாங்க இங்கே அவனுக்கு எடுத்து சொல்லுங்க அவனுக்கு எப்படி சொல்லுவா அவன் என்னோட நான் என்னோடய வார்த்தையை காட்டணும் அவனை தான் அவனுக்கு பலம் ஜாஸ்தி நம்ம சொன்னால் எப்படி கேட்பான் அவன் நம்ம கல்ச்சர் நானும் அவங்க சொன்னதுக்காக சொல்லி பார்த்தேன் அவன் சொன்னான் நோ நீ வேறு வேதம் செடி கூட மந்திரம் நான் சொல்லத் தயார் அது அட் இஸ் கல்ச்சர் ஐ அக்செப்ட் நான் வந்து இந்த பண விஷயத்தில் நான் சொன்னேன் நீ சொல்றது கரெக்ட் அப்புறம் அவன் இவங்கள்ட்டு கூப்பிட்டு சொன்னேன் இது சாஸ்திரத்துலேயும் இப்படிதான் சொல்லியிருக்கு அவன் சொல்றது கரெக்ட்டு தான் எப்படி சொல்லிருக்குமம் இப்ப நிறைய பேர் கோபம் வரப்போ சொல்ற விஷயத்தில் இது ஒரு ஸ்லோகம் இதெல்லாம் சொன்ன வரதட்சிணை நிறைய அடிபடும் மனுஸ்மிருதிய வரதட்சிணிங்கிற பேர்ல கொள்ளையடிக்கிறது அதாவது நாம சம்பாதிக்கிற பணம் உத்தம்கிறார் மனு உத்தமம் சுவாரிதம் வித்தம் மத்தியமும் பித்ரார் அப்பா அம்மா சம்பாதிச்ச காசை வச்சு வாழ்றதுங்கிறது அது மத்தியமும் அதமம்ருத்தம் சார் அண்ணன் தம்பி காசை வச்சிருந்து நம்ம வாழ்றது இருக்கே அது அதமம் ஸ்திரீவித்தம் புரியுதா ஸ்ரீவித்தம்னா மனைவியுடைய பணத்தை வச்சு வாழ்றது அதமாதமம் அப்படின்னு மனுஸ்மிருதியில் இருக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு சொன்னால் அந்த ஊர் பையன் அந்த பையன் இப்படி இருக்கான் அதாவது தர்மத்தை பற்றி நாம் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது இந்த குழந்தைங்களுக்கு சொல்கிற விஷயத்துக்கு வந்தேன் நான் ஒரு வயசு வந்தாச்சுன்னு சொன்னால் அவனுக்கு வந்து இது பிறப்பா இதுதான் இந்த நம்ம பழக்க வழக்கங்கள்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அவன் கேட்கல என்ன கிருஷ்ணாற்பணம் ஏதோ பிரம்மா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிராரம் அவ்வளோதான் விட்டுணும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது சில சமயம் என்னன்னா தயாந்த் சுவாமி நீ சுதந்திரமா இருக்கணும்னா மற்றவனுக்கு சுதந்திரம் கொடுன்னா டு கெட் யூ கிவ் ஃப்ரீடம் டு எவ்ரிபடி அது சில சமயம் அப்படி ஆள் ஆனால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை கவனமாக புரிஞ்சுக்கணும் அப்போ தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது குழந்தைக்கு அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம வந்து அது எப்படி வேணாலும் அப்பா அம்மா மேலேயே காலை போட்டு உதைக்கலாம் மரியாதை இல்லாமல் நடந்துக்கலாம் என்னத்தையாவது பேசலாம் தத்து பித்துன்னு என்னத்தையாவது சாப்பிடலாம் சில சமயம் கூட தின்னுடுவது ஆனால் அது இது சரி ஆனால் அஞ்சு வயசு முடிஞ்சாச்சுன்னு சொன்னா இந்த யசேஷ்டாச்சாரம் கிடையாது மனம் போன போக்களை பண்ணக்கூடாது அதுதான் தர்ம தர்மம் இங்க தான் வருகிற தர்மாச்சாரா தர்மவாதஹா நீ தர்மமாக தான் நடக்கணும் தர்மமாத்தான் பேசணும் தர்மமான வஸ்துக்களை தான் சாப்பிடும் அதாவது நம்ம வந்து பெரிய குபேரனாக வேண்டிய அவசியம் இல்லை தர்மத்துக்கு ஈடு இணையான செல்வம் கிடையவே கிடையாது குமரகுரு பிர செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு சிந்தையில் நிறைவில்லாத எவ்வளவு பெரிய செல்வந்தனும் ஏழைதான் பெரிய குபேரனா இருந்தாலும் கூட அவன் மனசில் சாந்தி இல்லைன்னா அவன் வந்து ஏழைதான் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு அதனால்தான் கடவுளுக்கு தான் செல்வர் செல்வர்னு பாடுறாங்க திருஞான சம்பந்தர் திரும்ப திரும்ப கடவுளை தான் செல்வர் செல்வருன்னு சொல்றார் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார்கள் கூட ஊரில் இருக்கிற ரவுடிகிட்ட கூட கோடி ரூபாயிருக்கு என்ன பெரிய விஷயம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் கூட சாதாரணமான மட்டமான ஆள்கிட்ட கூட பணம் நிறைய இருக்கப்பா அருட்செல்வம் அல்லவோ செல்வம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு சொன்னார் கேடில் விழுச்செல்வம் கல்வின்னு சொன்னார் திருவள்ளுவர் எது செல்வம் அது நம்ம புரிஞ்ச வச்சிருக்கணும் இந்த வாயுது நம்மளையெல்லாம் இப்படிலாம் வாழ்ந்தோம் நிறைய பேர் சொல்றாங்க பிழைக்க தெரியாதவன் அது யாரு பகவானுக்கு தெரியும் யார் உண்மையிலே பிழைக்க தெரிஞ்சவன் யார் பிழைக்க தெரியாதவனுங்கிறது பகவானுக்கு தெரியும் நம்ம எதையும் செல்வத்தை வெறுக்கலை நம்ம தனலட்சுமி பூஜை பண்றோம் ஆனால் தனலட்சுமி என்ன பிரயோஜனம் தானியலட்சுமி இருக்கு சந்தான இருக்கு சௌபாகியலட்சுமி இருக்கு வீரலட்சுமி இருக்கு வீரிய இருக்கு ஞான இருக்கு தைரிய இருக்கு உற்சாக இருக்கு எத்தனையோ லட்சுமி இருக்கு அந்த லட்சுமி எல்லாம் விட்டுட்டோமே இந்த ஒரே லட்சுமியோட மாத்திரம் இருந்து என்ன பிரயோஜனம் ஆஹ் செல்வம் இந்த தர்மத்தினுடைய ஸ்வரூபம் புரிஞ்சுக்கணும் தர்மம்னா என்ன விருப்பு வெறுப்பு இல்லாத பெரியோர்கள் சொன்ன நெறியான வாழ்க்கைக்குத்தான் அறம் என்று பெயர் அறம் லட்சணம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் தர்மம்னா என்னன்னு கேட்ட வேதம் சொல்லியது சத்தியம் வத தர்மஞ்சர உண்மையை பேச போய் பேசாத உண்மை பேசு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு சமமா அம்மாவ பூஜை பண்ணு அப்பாவை கடவுளுக்கு சமமா நினைச்சு பூஜை பண்ணு இதெல்லாம் வெளிநாட்டுல எங்கேயும் கத்துக்க முடியாது நம்ம தேசத்துல தான் இந்த பாவனை எல்லாம் உயர்ந்த பாவனைகள் ஆச்சாரிய தேவோபவ அதிமம் விருப்ப அப்படியே தூக்கி போட்டுட வேண்டியதான் கிருஷ்ணர் சொல்ற கீதையில இந்திரியசிய இந்திரியசிய அர்த்த ராகத்வேஷ் வியஸ்தித இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம் நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் நமக்கு இருக்கு அதே மாதிரி வெளியிலேயும் ஆப்ஜெக்ட்லாம் இருக்கு நிறைய இருக்கு நமக்கு ஏகப்பட்ட விருப்பு வெறுப்பு நம்மை ஆட்டி படிக்கிறது தாய்மான் சொன்னார் வேண்டார் விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்துகொள் அறிவாகி நெஞ்சே அறிவாகி அசையாது இருந்துகொள் அப்படி படிக்கணும் அப்படி அதாவது இந்த விருப்ப வெறுப்பு வேண்டான்னு சொன்னாங்க அது கிருஷ்ணன் சொல்றது தான் ரொம்ப அழகு அது இருக்கத்தான் இருக்கும் ராகத்வேஷம்வேஷம் இருக்கு விட்டுடாதேங்கிற தயோஹோ வசம்னா ஆகச்சே அதுக்கு நீ வசப்படக்கூடாது ஏன் வசப்படக்கூடாதுன்னா விருப்பு வெறுப்பு தான் உனக்கு பரமசத்ரு தௌ பரி பந்தி நீ வந்து உன்கிட்ட ஞானம் அறிவுங்கிற பகுத்தறிவுங்கிற செல்வம் இருக்கு அந்த செல்வத்தை பறிக்க கூடிய சக்தி இந்த விருப்பு வெறுப்புங்கிற ரெண்டு திருடர்களுக்கு இருக்கு நம்ம எதை எடுத்தீங்கன்னாலும் விருப்ப வெறுப்பு தான் பெருசா சொல்லப்பட்டிருக்கு சும்பன் நிசும்பன் சண்டன் குண்டன் ரத்தபீஜன் மகிஷாசுரன் கம்சன் சிசுபாலன் துரியோதனன் துஷாசனன் கும்பகர்ணன் ராவணன் இப்படி எல்லாரையுமே ரெண்டு ரெண்டாக தான் சொல்லிருக்கு ஏன் அப்படின்னா ராகத்வேஷ முகாசுர மாரினர் இவர் சதாசிவ பிரம்மேந்திர இந்த விருப்பு வெறுப்பு தான் ரொம்ப பிரபலமா இருக்கு அத்தி பலம் கிட்ட இருக்கிற பெரிய வலிமை வாய்ந்தது என்னன்னு கேட்டா நமக்கு பிடிச்சது பிடிக்காது ஒரு ஜோக்கு படித்தேன் சும்மா இப்ப விஷயம் சாரணம் ஒன்றும் இல்லது ஒருத்தர் ரசர்கிட்ட ரசிட்ட பாகவதர் சொல்ல காம்போதிராகம் பாடமா வேண்ட எனக்கு பிடிக்காது அப்ப கல்யாணி ராகம் பாடட்டுமா வேண்டாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் புரியல ரொம்ப நேரம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நீங்க பாடாம இருந்தா நல்லா இருக்கும் அதனுடைய தாபரியம் அப்ப இந்த விருப்பு வெறுப்பு இருக்க இது ரொம்ப பிரபலமா இருக்கப்பா நம்ம ஹோல் வாழ்க்கையே என்னன்னா இந்த ராகத்வேஷத்தை ஜெயிக்கிறதா இந்த விருப்பு வெறுப்பு தான் வந்து மனசுக்கு சஞ்சலத்தை உண்டு பண்றது நமக்கு சில சில பொருளை பார்த்தா சில நிகழ்ச்சிகளை பார்த்தா சில ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்தா அப்படியே மனசு சஞ்சலப்படுறது இப்போ நம்ம ஊரில் நம்ம ஜ நம்ம இதெல்லாம் வந்து இப்போ இங்கே ஆசிரமத்துலேயே நாங்கள்லாம் இருக்கோம் ஆசிரம வாழ்க்கை இதையே பார்த்து பார்த்து பழகினதுனால நமக்கு வந்து இதுதான் பிடிக்கும் நமக்கு இது பிடிச்சதுனால இதுலேயே இருக்கும் ஆனால் இந்த மாதிரிலாம் போனோம்னா பஜாருக்குள்ளே போனோம்னா ஜனங்கள் பேசிக்கிறது இந்த சினிமா இதெல்லாம் பார்த்தோம்னா கோபமாக வரும் ஆனால் இது பரவாயில்ல தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் அது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் பயப்பட வேண்டிய இடத்துல பயப்பட்டுத்தான் ஆகணும் ஆனா இந்த அதாவது நமக்கு தர்மத்தில் விருப்பமும் அதர்மத்தில் வெறுப்பும் இருந்தால் தோஷம் கிடையாது ஆனா நம்ம உள்டா அதர்மத்தில் விருப்பமும் தர்மத்தில் வெறுப்பும் தான் நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேருக்கு வந்து தர்ம விஷயத்தில் வந்து இருக்கு அதர்ம விஷயத்துலதான் விருப்பம் நிறைய இருக்கு அதை புரிஞ்ச ஆகணும் தர்மஹா அப்படின்னா என்ன இன்னும் நிறைய சொல்லலாம் இதுல தர்மம் என்றால் என்னன்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை வெல்லக்கூடிய வாழ்க்கை நம்முடைய விருப்ப வெறுப்புகள் மட்டும் அல்ல இதுல இன்னொரு நுணுக்கமும் இருக்கு பிறருடைய விருப்பு வெறுப்புகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அறத்திற்கு மட்டுமே உண்டு நமது விருப்பு வெறுப்புகளை வெல்லுவதற்கும் பிறருடைய விருப்பு வெறுப்புகளை வெல்லுவதற்கும் ஆற்றல் அற வாழ்க்கைக்கு மட்டுமே இருக்கிறது இது என்னது புரியவே இல்லையே சில பேர் சொல்லுவாங்க இப்ப வந்து நமக்கு வந்து என்னுடைய ராகத்வேஷத்தை நான் ஜெயிச்சுக்கலாம் ஓகே இன்னொருத்தருடைய ராகத்வேஷத்தை நான் ஒண்ணும் பண் என்ன நான் எப்படி இது பண்றதுன்னு கேட்டா அதை நம்ம கேர் பண்ண மாட்டோம் எப்படி வைத்தியாக சொல்ற உங்களுக்கு இந்த நோய் இருக்கு என்ன சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பண்றது டாக்டர் மாத்த முடியுமா எந்த டாக்டர் எனக்கு பிடிச்ச சாப்பிடும் படியும் எனக்கு பிடிக்காததை வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்றாரோ அந்த டாக்டர் போவே அழச்சொல்லி அல்லது இடித்து உரைக்க வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் யோசிச்சு பாரு பரவாயில்ல இப்ப அப்படித்தான் நிறைய காம்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒன் சின்ன வயல்தான் பிரார்த்தம் பலமா உட்காந்துருக்கும் நமக்கே தெரியாது நேத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டேன் ஒன்னும் பண்ணலை அதனால இன்னைக்கு ஒன்றும் பண்ணாது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் உட்கார்ந்து இது கடைசி டோஸ் எப்போ வர்றதுன்னு பார்த்து கப் அவ்ளோதான் இப்ப டாக்டர் தப்பி என் ராஜத்ஷப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா முடிய முடியாது சரி என்ன பண்றது அவ்வளவுதான் நாம பண்ண புண்ணியம் சாப்பட முடியாது வைத்தியராஜ நமஸ்து யமராஜ சகோதர சும்மா உங்களுக்கு சிரிக்கிறதுக்காக சொல்ற பெரிய தாற்பயம் வைத்தியராஜனே உங்களுக்கு ரொம்ப நமஸ்காரம் யமராஜனுக்கு சாட்சா சகோதரர் தாங்கள் தான் உயிரத்தான் வாங்குவான் பணத்தையும் சேர்த்து வாங்குறீர்கள் மறந்து போயிடு இந்த சரீரத்துக்கு இருக்கிற ரோகத்தை நீக்கிறதுக்கு டாக்டர் சொல்றதை நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பொழுது மனசுக்கு இருக்கிற ரோகத்துக்கு உபதேசம் பண்ணுற மகான்களுடைய வாக்கியம் தான் அவர்கள் தான் வைத்தியர்கள் அவங்க சொல்றதை பின்பற்றாமல் எப்படி இருக்கிறது சுவாமி நான் உங்களுக்கு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி தரேன்னு வச்சுக்கோங்களேன் எதையோ ஒன்று இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னா இதை வந்து எத்தனை தடவை சொல்லணும்னா காலம்பரை ஒரு நூற்றி தடவை சொல்லுங்க சாயங்காலம் ஒரு நூற்றி தடவை சொல்லுங்கண்ணா ஒரு வேலை சில சமயம் வேலை ஜாஸ்தியா இருந்தா எத்தனை தர சொன்னா போறோம் அப்படின்னு நீ சொல்லாமல் எல்லாத்திலுமே இந்த என்னது மெட்டி பார்க்காம இருக்கலாமான்னு கேட்பாங்க யாராவது அது யாரும் சுவாமிட்டா என்ன வரிசையா அன்னைக்கு எதோ பார்த்தேன் வீடு முழுக்கா இருக்கு என்னன்னா சீரியல் பார்த்து அழுத தண்ணி சும்மா பேச்சுக்கா தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்பப்ப ஏதோ ஒண்ணு ரெண்டு தெரிஞ்சு என்ன ஓடுதுன்னே நமக்கு எது தெரியாது இப்ப யாரும் அத பத்தி எல்லாம் கேக்குறது ஞாபகம் விருப்பு வெறுப்பு படி வாழக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்லுகிறது கிருஷ்ணர் சொல்ற எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூட செய்தாலும் கெடும் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இந்த குரலெல்லாம் யோசிச்சு பாருங்க திருவள்ளுவர் எவ்வளவு சொல்லிருக்கார் அதனால தான் அவர் தெய்வ புலவர் அவ்வளவு அழுத்தமா ஆழமா நிறைய விஷயங்களை சொல்லிருக்கார் அதனால இன்னொன்னு சொல்றார் கிருஷ்ணர் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தேய அகாரிய அர்ஜுனா உனக்கு வந்து சாஸ்திரம் தான் பிரமாணம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற விஷயத்துல உனக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம் நீ இந்த சாஸ்திர விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு கர்ம கருத்து மிக அருகசி இதுக்கு பேர் தான் தர்மம் தர்மம் தர்மம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு அறம் என்றால் என்னங்கிற கேள்விக்கு விருப்பு வெறுப்போட வாழக்கூடாது இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொன்னேன் அதாவது நம்முடைய விருப்பு வெறுப்பை வெல்லுவது மட்டுமல்ல பிறருடைய விருப்பு வெறுப்புகளையும் வெல்லுவது அறத்தினால் மட்டுமே முடியும் பெரியவங்க வந்து சொல்றாங்க ஒருத்தர் வந்து கேட்கிற அடிக்கடி இதை எங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறாங்க சுவாமி வீட்டுல புல்லாங்குழல் வச்சிருக்கிற கிருஷ்ணர் வைக்கலாமா நடராஜர் வைக்கிற வைக்கலாமா பகவத்கீதை படம் மாட்டலாமா அப்புறம் வந்து அதுக்கு வச்சிருக்கிற அர்த்தமெல்லாம் இருக்குறாங்களோ சந்தேகமா இருக்கு அப்புறம் சொன்னா சொன்னாங்க மொட்டையாண்டி வச்சா வீட்டுல மொட்டையா போயிடுவோம்னு அப்புறம் புல்லாங்குழல் வச்சிருக்க வச்சா ஊதிடுமா அதனால நடராஜர் வீட்டுல இருந்து ஆடி போயிடுவோமா வச்சிருந்த வீட்டில் சண்டை வருவான் எந்த புத்தகத்துல சொன்னா யார் சொன்னாடமா இனத்தையா சொல்லி வைக்கிறது கிருஷ்ணர் பார்த்தாலே அர்ஜுனனுடைய துயரம் எப்படி தீர்ந்ததோ அப்படி இப்படி ஏன் இப்படி நெகட்டிவாவே திங்க் பண்ணணும் ஏன் பாசிட்டிவா திங்க் உடன்பாட்டு முறையில சிந்திக்க கூடாது கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் அன்னைக்கு அர்ஜுனுக்கு கீதோபதேசம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையில் கிருஷ்ணர் ஆனந்த கீதம் எங்க வீட்டில் இசைக்கும் ஆடுவேன் நடராஜர் மாதிரி ஒட்டையாண்டி மாதிரி நான் வைராக்கியமா வீட்டுக்கூட என்னதான் இருந்தாலும் கற்றத்தவனா இருப்பேன் அப்படி சிந்தீங்கள எந்த புஸ்து சொல்லி இருக்கு யாரு சொல்லி இருக்கு இது வந்து துஷ்பிரச்சாரம் பண்ணி இது ஒரு சில சமயம் இது இன்டெரக்டா சில பேர் வேணும்னே இதெல்லாம் பர்சனலா பண்றாங்களோ சந்தேகமா இருக்கு அரியா மீனால பண்றாங்களா இல்ல வேணும்னே பரப்புறாங்களா அப்புறம் இன்னொண்ணு இந்தி வந்து லக்ஷ்மி நான் பார்த்தது ரவி ரவிவர்மா பிக்சர்ல எல்லாம் வீட்டுல எல்லாம் வந்து இப்படி சும்மா இருக்கும் கையில காசு விழுகிற மாதிரி படமே நான் பார்க்கல ஒரு தாமரை படம் போட்டு இப்படி இருக்கும் இப்படி லக்ஷ்மி இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த கையில காசு விழுந்தது அப்புறம் இங்கே விழுந்தது நாலு கையில இருந்து காசு புள்ளியே லட்சுமி நின்று இருந்தா போயிடுமா உட்கார வச்சுட்டான் யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் இது வந்து போறதுக்கு வந்து வீடு முழுக்க குபேரம் புதுசா குபேரம் வேற வந்துருக்காரு வீட்டில் குண்டு குண்டா உட்கார்ந்து இருக்காரு குபேராய எல்லா மந்திரமும் சொல்றாங்க இப்போ எல்லாரும் வந்து தர்மானுஷ்டானம் பண்ற சக்தியை கூட யாரு பிரார்த்தனை பண்ற வீட்டில் யாராவது குபேரனுடைய பொம்மை வைக்கிறதுக்கு பதிலா எங்க வீட்டில் நாங்கள் தர் அறத்தின் திருவுருவம் கடவுளை வச்சிருக்கோம் அறக்கடவுளை வச்சிருக்கேன் அப்படின்னு யாராவது வைக்க முடியுமா தர்மராஜாவோட விக்கிரகம் இருக்குமா அதெல்லாம் வைக்கணும் எல்லாருக்கும் பைசாவில தான் தாற்பயமே தவிர கவனமே தவிர தர்மத்துல தாத்பரியமோ கவனமோ கிடையவே கிடையாது இப்ப ஞாபகம் வச்சுங்க அறம் என்றால் என்ன வெறுப்பு வெறுப்பற்ற வாழ்க்கை ஆனா அது நம்மளால இது பண்ண முடியாது நம்ம பெரியவங்க சொல்றதுதான் அவங்க சொல்லிக் கொடுக்குறதுதான் அவங்க காலம் முறையை எழுந்துக்கிறதுல இருந்து எங்கன்னா இப்ப யோசிச்சு பார்க்கறோம் எங்களை ஒரு காலத்துல படுத்தினாங்கன்னு நினைச்சோம் இப்படி எல்லாம் படுத்தல என்ன நம்ம இன்னைக்கு இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு தோன்றுது அப்ப வீட்டில எல்லாம் வந்து சொல்லுவாங்க எந்திரி தூங்காதே அதைப் பண்ணு இதைப் பண்ணு அதை செய்யி இதை செய்யி ஐயோ கோமா வரும் ஆனால் அது எப்படியோ சரி அது வந்து இன்னைக்கு இந்த ஸ்லோகம் சொன்னா தான் அவனுக்கு சாப்பாடு இப்படிலாம் சொல்லி சொல்லி சொன்னதுனால இப்போ உங்களுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்லோகம் சொல்கிற போது அதுக்கெல்லாம் காரணம் யாரு என்ன நேர சாட்சாத்தை அப்படியே படிச்சுட்டே குதிச்சோமா இன்னும் மேலேருந்து அம்மா அப்பா வீடு ஃபேமிலி ஃபேமிலி பேக்ரவுண்ட் படிக்கிறது சத் இதுதான் காரணம் சும்மா வந்துருமா என்னை மேலேருந்து குதிக்குமா என்னது முடியாதா என்ன பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு பாரதியார் பாட்ட நினைவுபடுத்துறேன் சரஸ்வதி ஸ்துதியில வருது ரொம்ப கோபத்தோட பேசுறார் பாரதியார் ரொம்ப கோபம் இருக்கு ஞானமாம் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர் ஊனம் பெரிது இழைக்கின்றீர் ஓங்கு கல்வி உழைப்பை மறந்தீர் மானமற்று விலங்குகளப்ப வாழ்வதை வாழ்வினலாமோ போனதற்கு வருந்துதல் வேண்டா பும்மை தீர்க்க முயலுவம் வாரீர் விளங்கியப்பேற்பட்டீர்கள் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர் ஆனா நீங்க பண்றதெல்லாம் ஒரே அக்கிரமகம் அவர் காலத்தில் பாடுற ஊனம் பெரிது இழைக்கின்றீர் பெரியவங்க படிச்ச மாதிரி படிக்க மாட்டேங்கிறீங்க மறந்தீர் நீங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னா மானமற்று விலங்குகள் ஒப்ப வாழ்வதை வாழ்வெனலாமோ அப்படியே அவர் சொல்றத கேட்ட உடனே கொஞ்சம் புத்தி உள்ளவனுக்கு இதெல்லாம் கேட்கறவனுக்கு அப்படியே மனசுக்கு வருத்தமா இருக்கு அதை பார்த்து பாரதியாருக்கு உடனே வருத்தம் வந்துடும் பரவாயில்ல போயிட்டு போறது இனிமே சரி பண்ணா வாங்குறேன் போனதற்கு வருந்துதல் வேண்டாம் புண்மை தீர்க்க முயலுவம் வாரி இப்படி வந்து நல்லா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அறம் என்றால் இது அறத்தினுடைய ஸ்வரூபம் நேச்சர் ஆஃப் தர்மா தர்மத்துக்கு எத்தனையோ லட்சணம் இருக்கு இதுல இது ஒரு முக்கியமான லட்சணம் அறத்தை பின்பற்றினால் சமுதாயத்துக்கும் அமைதி வரும் தன்னுடைய விருப்ப வெறுப்புகளையும் வெல்லுகிறான் பிறருடைய விருப்ப வெறுப்புகளையும் வெல்லுகிறான் யார் பிறருடைய வெறுப்பு வெறுப்புகளையும் தன்னுடைய விருப்ப வெறுப்புகளையும் வெல்லுகிறானோ இன்னும் ஒரு நுணுக்கம் விட்டுட்டேன் சில பேர் வந்து நம்மள்கிட்ட இப்படி கேட்பாங்க இதுபடி வைக்கலாமா இந்த சாமி ஏன் என்ன போட்டு குழப்பா ரொம்ப தெளிவாத்தான் இருக்கேன் அதான் இது என்னன்னா இன்னொருத்தருடைய விருப்ப ஏற்புக்கு மதிப்பு கொடுக்கிறது சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்குன்னு பார்த்துக்கொண்டே இருக்கணும் பகவான் இருக்கார் சாஸ்திரம் இருக்கு மகான்கள் இருக்காங்க என் லைஃப் இருக்கு இதுக்கு இடைஞ்சலா யாரோட ராகத்வேஷம் வந்தாங்க ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற ஒரு போல்ட்னஸ் நம்ம மனசுக்குள்ள ஆழமா இருக்கு அப்படி இருந்தா தான் நம்ம ராகத்வேஷத்தை நாம ஜெயிக்க முடியும் பிறருடைய ராகத்வேஷத்தை பார்த்து அனுதாபப்படுவோம் வேற என்ன பண்ணுவோம் அவங்க பார்த்து என்ன சொல்லுவோம் பாவம் பகவான் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிதான் சொல்லுவே தவிர அவங்க ராகத்வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் இப்ப சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஆழ்ந்து ஈடுபட எண்ணம் இருக்குங்க ஆனா அவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க என்ன பண்ணாங்க பிறவியு தெரிஞ்சதுக்கு பிறகும் சித் பவன் போல்டா சொல்லுவாங்க உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கின்றவர்கள் தாய் தந்தையர்களாக இருந்தாலும் அன்னவர்களை யமபடர்களாக கருதுவாயாக இது ரொம்ப பலமானது வார்த்தை ஸ்டேட்மெண்ட்லாம் நீ வந்து நல்ல வாழ்க்கைக்கு போகிற போது அது வந்து அம்மா அப்பாவே இருந்தாலும் சரி நீ வந்து சரியான வாழ்க்கைன்னு தெரிஞ்சு போற போது அதை இடைஞ்சல் பண்றதா இருந்தால் அம்மாவா இருந்தா இருந்தால் அவங்களை யமபடர்களாக கருதும்போது ரொம்ப பலமான வார்த்தை உலகத்துக்கு நாங்கள் ஒருவேளை தவறுகள் செய்திருந்தால் அதை நீ செய்யக்கூடாது சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது அவங்க வேதம் வேற வேதம் சொல்லுகிறது நாமளும் திருக்குறள் சொல்லுகிறது சொல்ல வேண்டிதான் யாரும் வந்து பெரியவங்கள்லாம் வந்து ஒரு தப்பான வழியை காட்ட மாட்டாங்க எவ்வளவு வேதம் இப்படி சொல்லுமா நாங்கள் செய்த நல்லவையே உன்னால் செய்யத்தக்கவை குருநாதர் சொல்றார் ஒருவேளை எங்களையும் அறியாமல் நாங்கள் தவறுகள் செய்திருந்தால் அது உனக்கு தவறு என்று சாஸ்திரத்தின்படி தெரியுமானால் நீ அதை செய்யாது உபதேசம் என்ன ஆகும்னா சமுதாயத்தினுடைய அற வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும் அற வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும் அற வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அறத்தான் வருவதே இன்பம் பற்றி மேலும் நாளை சிந்திக்க திருவள்ளுவர் நமக்கு புரிவாரா உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம்